واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا احمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى صدق الله العظيم عن ابي هريره رضي الله تعالى عنه ان النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم افضل الصيام بعد رمضان شهر الله المحرم وافضل الصلاه بعد الفريضه صلاه الليل رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم او كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹு ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலக்துல்லா சலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் ஏடேற்றமும் என் உயிரிலும் மேலான முகம்மது ரசூல் உல்லாஹி சல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயனம் சல்லாஹூ வலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் صالحینگل، நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அவரை பின்பற்றி ஒவ்வொரு மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அல்லாஹுக்கு சுப ஆன ஹோத்த ஆலா எந்த விடயங்களை செய்யுமாற ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமா நல்லவரு தந்த குமாரும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹுக்கு அவைகளை விட்டு முற்றும் முழுதும் இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தபொல்லாகும் கணிமிக் கோலமாக்கலே கணவான்களே சகோதரர்களின் நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹோ அம்மனவாலு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஐந்தாவது வருடமாகிய புது வருடத்தில் மாதங்கள்ல முதலாவது மாதம் மொஹர்ரமுடைய மாதத்தில் முதலாவது ஜும்மால காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபுல் ஆலமின் அல்லாஹ் எங்கள் ஆத்துக்கும் தந்திருக்கிறான் அல்ஹம்துல்லா அல்ஹம் இல்லா இந்த வருடத்திலேயாவது வாழ்க்கையில் பல அமல்களை செய்திருப்போம் இந்த வருடத்திலேயாவது பாவங்களை விட்டு முழுமையான முறையில் தூரமாகி அல்லாவுக்கு விருப்பமான முறையில வாழ்க்கையில் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை பிரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக கண்ணியமிக் அல்லாஹுவின் நல்லடியார்களை அருமையானவர்களே முஹர்ரமுடைய மாதம் அது அல்லாஹுவால கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் முஹர்ரமண்டாவே கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்பதாக பொருள் கண்ணியமிக் அல்லாஹுவின் நல்லடியார்களை அருமையானவர்களே புற ஆண்டில் அல்லாஹ் தெளிவாக விளங்கப்படுத்துகிறான் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்து கண்ணியமான மாதங்கள் இன்னு நாலு மாதங்கள் படைக்கப்பட்ட நாட்கள் இருந்து கண்ணியமான மாதங்கள் அதுல முதலாவது முதன்மையான ஒரு மாதம் தான் உடைய மாதம் அந்த மாதத்துலதான் நாம் எல்லாரும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் கணியமிக்களை அருமையானவர்களே பொதுவாக காலங்களுக்கு சொந்தக்காரன் அல்ல நேரங்களுக்கு சொந்தக்காரன் அல்ல வருடங்களுக்கு மாதங்களுக்கு நாட்களுக்கு கிழமைகளுக்கு வாழ்க்கையில ஒரு நிமிடமாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிடத்துக்கும் சொந்தக்காரன் அல்ல காலம் படைக்கப்பட்டது அல்லாவா என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல வாழ்க்கையில நாங்க கழிக்கக்கூடிய காலங்கள் அது காலங்களும் கண்ணியமானது ஆனா கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்ல யார்களே அருமையானவர்களே அல்லாஹுவோட நேரடியாக எது எல்லாம் தொடர்பாகுதோ அது சாதாரணமாக துணியால வாழக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும் துனியால இருக்கக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹுவோட நேரடியாக ஒரு விடயம் தொடர்பு பட்டா கூட்டா பெரிய அற்புதமாக அல்லாஹு அனுப்பி வைச்சார் இந்த ஒட்டகம் சாதாரண ஒட்டகம்தான் நாலு காலுள்ள ஒட்டகம் மற்ற உலகத்தில் வாழக்கூடிய ஒரு ஒட்டகத்தை போலதான் பத்தி பேசக்கூடிய நேரம் இது அல்லாஹுடைய ஒட்டகம் என்று அல்லாவோட நேரடியாக தொடர்பு படுத்துறாள் அல்லாஹவி நல்லது யார்களே அருமையானவர்களே காலங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம் தான் மாதம் அல்லாஹுடைய மாதம் என்பதாக எனவே கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த மாதத்துக்கு பலவிதமான சிறப்புகள் குறிப்பாக பேசணும்டா இந்த மாதத்தில் அல்லாஹுக்கு சுபகான மிக முக்கியமான ஒரு வைத்து வைத்திருக்கிறான் ஆசூரா உடைய தினம் இந்த நாளுடைய பத்தாவது நாள் பலவிதமான கண்ணியங்கள் இந்த நாட்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது கணினிக்கு அல்லாஹின் அவர்களுடைய இப்படி காலம் காலமாக பேசுறோம் ஆனா பத்தாவது நாள் இந்த சிறப்புகள் மாத்திரம் இஸ்லாம்ல சொல்லப்படல இன்னும் பலவிதமான நபிமார்கள் இந்த பத்தாவது நாள் ஆசூராவுடைய தினத்தோட தொடர்பு வாழ்க்கையில அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சிறியவங்க எண்ட் இல்லாம பெரியவங்க எண்ட் இல்லாம வயசு பாகுபாடு இல்லாம எல்லாரும் பிடிக்க கூடிய ஒரு நோம்பு ஆசூரா உடைய எப்ப ரூ நோம்பு கடமையாக்கப்பட்டுச்சோராடைய நோன்பு அதுக்கு பின்னால ரமலானுக்கு பின்னால மக்கள் முதன்மையாக அவங்க கடமையாக நினைத்து பிடிக்கக்கூடிய நோன்பாக மாறி என்னிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அதே போல உலகத்துல இந்த மாதம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய விடயம் சாலி ஆன மனிதர்களுக்கு அது பெரிய ஒரு சாதாரணத்தை பெரியோரு நியாயத்தை பெரியோரு அநீதத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய மாதம் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அட்டூழியம் செய்யக்கூடியவர்களுக்கு துணியால இணையுட்ட ஆள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு பெரியோர் அழிவு என்று சொல்லக்கூடிய படிப்பினை கொண்டு வரக்கூடிய மாத மொஹர்ரமுடைய மாதம் நாள் அவர்களுடைய தௌபா கபூல் செய்யப்பட்ட நாள் ஆசூராவுடைய நாள் நூ அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய கப்பல் இருந்து ஈடேற்றம் கொடுக்கப்பட்ட நாள் ஆசூராவுடைய நாள் கண்ணியமிடியார்களே இதிரி சலைகி சலாத்து வசலாம் வானத்தின் பக்கம்ல பேசுறான் அலியா இத வானத்தின் பக்கம் உயர்த்திய நாள் ஆசூராவுடைய நாள் அதரது அயூஹி சலாத்து வசலாத்துடைய பதினெட்டு வருஷமாக இவ்வளவு காலம் வாழக்கூடிய எந்த உலமாக்களாலும் கண்டுபிடிக்கப்படாத அந்த நோய் பட்ட நாள் அசூராவுடைய நாள் அல்லாஹ் நல்லது யார்களே சுலைமான் அலைஹி சலாத்து வஸ்தலாத்துக்கு அவர்களுடைய ஆட்சி கொடுக்கப்பட்ட நாள் அதே போல நாங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய கவும்ல இருந்த ஆறு லட்சம் பேர் அல்லாஹுவால சலாமத்தாக காப்பாற்றப்பட்ட தினம்தான் உடைய தினம் சில கிசாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆத மலை சலாத் வசலாத்த படைத்ததுக்கு பின்னால துனியால முதலாவது மலை அல்லா பெய்ய வச்ச நாளும் நாள் சுபஹான் அருமையானவர்களே இதை அந்த காலத்துடைய காப்பாற்றப்பட்டதுக்காக வேண்டி ஒரு நன்றி கடனுக்காக வேண்டி நோம்பு பிடிச்சாங்க மாற்றம் செய்யக்கூடிய விதமா நாங்க ஒரு நாள் அல்ல ஆசுரா தினம் மட்டும் அல்ல அதுக்கு முந்தின தினம் தாசூ இஸ்லாத்துல சில உங்களுக்கு தெரியாது முதலாவது அதை விளங்கி கொள்வோம் வேற எந்த கருத்துமல்ல ஒவ்வொருத்தரும் ஊரக பிள்ளையா செல்றாங்க இந்த ஆசரா நோம்பு இது இல்லாத வாயில வார புதினமான பெயர் எல்லாம் செல்றாங்க இந்த பெயர் எல்லாம் சொல்ல வான ஆசூரா உடைய நோம்புரமுடைய நாளுக்குரிய நோம்பு இது ஏன் பிடிக்கிறது ஒரு நன்றி கடனை செலுத்திற்காக வேண்டி பிடிக்கிறோம் அவ்வளவுதான் இத முதலாவது நாங்க விளங்கி கொள்ளுவோம் கண்ணியமி கல்லாஹி நல்லடி யார்களை இந்த நோம்ப பத்தி சொல்லக்கூடிய நேரம் சிறுவர்கள் கூட இந்த நோம்ப பிடிச்சுகிறார் அந்த காலத்துல இந்த நோன்புக்குரிய முக்கியத்துவத்தை கிதாபுகள் எழுதுறாங்க சௌமி யோமி ஆசூரா ஆசூராவுடைய தினத்துல புடிக்கக்கூடிய இந்த பத்தாவது நாள் புடிக்கக்கூடிய நோன்பை பத்தி சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க முந்தின வருடத்துடைய பாவத்துக்கு பரிகாரமாக இந்த நோன்பு மாறும் சுபஹா கணினி கல்லாவி நல்லே இது சும்மா காதால கேட்கறது சின்ன விஷயமாய் கேளு முந்தின வருஷத்துனோ பாவத்துக்கு பரிகாரமா மாறும் வாழ்க்கையில என்னென்ன பாவம் செஞ்சிப்போம் எங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன அட்டஹாசம் செஞ்சுதான் தெரியும் நாங்கள் எல்லாரும் வெளியில நல்ல மனுஷனை போல ஈந்தாலும் வாழ்க்கையில என்ன தவறு இணைக்குச் செய்த என்ன பாவம் செஞ்சிக்கிறேன் என்னென்ன பாவத்தோட தொடர்பு வெளியில நான் நல்ல மனிதன் தான் ஆனா உள்ளுக்குள்ளால் என்னென்ன பாவங்கள் எங்களுக்குதான் தெரியும் ஒரு வருஷத்துடைய பாவத்துக்கு பரிகாரம் இந்த பத்தாவது நாளுக்கு நோம்பு சுபகான் அல்லாஹு நல்லே அருமையானவர்களே நபிஹல்ல ஆதரவு வச்சா சஹா மக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த சலபகள் ஆசூடாவுடைய நாளுடைய நோம்ப வாழ்க்கையில விட்டது கிடையாது கிதாபுகள் எழுதுறாங்க எவ்வளவு தூரம் போனாலும் இந்த நோம்ப விடாம போவாங்க கலா செய்ய முடியும் ஆனா இமாம் சுஹ்ரி ரஹத்துறாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில அலாலாக்கப்பட்ட பிரயாணத்தை எவ்வளவு நீண்ட தூரம் போனாலும் எவ்வளவு நீண்ட தூரம் போனாலும் வாழ்ந்த உலமாக்கல் சலப்புகள் அருமையான சொல்லப்படுவது எங்கேலுக்கு நாங்க பழக்களுக்கு பழக்க பருவம் அடைஞ்சளுக்கு அந்த நோம்ப பழக்கினோம் எப்படி பழக்கினோம் என்று எழுதுறாங்க இந்த நோம்புடைய முக்கியத்துவத்தை எப்படி விலகப்படுத்தினோம் என்றா அந்த பிள்ளைகளை அப்படியே சகர் செய்ய வைப்போம் அதுக்கு பின்னால காலையுடைய நேரம் அந்த சில நேரத்துக்கு பசியில் அழுவோம் பசியில் அழக்கூடிய நேரம் உடனடியாக சாப்பாடு கொடுப்போம் வரைக்கும் அந்த பிள்ளைய நோம்போட தான் விற்போம் டைம்க்கு நாங்க சாப்பாடு குடுக்கிறது இல்ல ஏ இந்த நோம்பு எவ்வளவு முக்கியம் என்று சின்ன பிள்ளைகளுக்கு வழங்கப்படுத்தினா மாதத்துல பரவான நோம்ப வருஷத்துக்கு ஒருக்க பிடிக்கல ஏ கேட்டா தொழில் செய்யறா பதாருக்கு போறாராம் மத்தவன் எல்லாம் களவெடுத்த தீங்குறானோ எல்லாரும் அப்படித்தான் தொழில் செய்யற மக்கள் கஷ்டப்படுற மக்கள் ஆனா வருஷத்தில் ஒரு சந்தர்ப்பம் பெரியோரு சந்தர்ப்பமா அல்லாஹு அதையும் வாழ்க்கையில சந்தர்ப்பமா எடுக்கிறது சொல்லி கொடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு பழகுங்களுக்கு பரவான நோம்புடைய மகத்துவம் தெரியாது ஒரு பரவான ரமலானுடைய நோம்புடைய மகத்துவம் தெரியாது சொல்லிடுக்கல்லுமோ அமல்கள் செய்ய முடியும் குறிப்பாக எவ்வளவு எங்களுக்கு குடும்பத்துக்கு செலவழிக்க குடும்பத்துக்கு செலவழிப்போம் செலவழிப்போம் குடும்பத்துக்கு அதிகம் செலவழிப்பாரோ அந்த முழு வருடமும் செலவழிக்கக்கூடிய பரக்கத்தல்லா கொடுப்பாங்க சும்மா லேசான விஷயம் அல்ல குடும்பத்துக்கு செலவழிக்கிறது சதத்தா குடும்பத்துக்கு செலவழிக்கிறது சதக்கம் அல்லாஹவி நல்லதார்களே எனவே குடும்பத்துடைய விஷயத்துல ஆசூராடைய தினம் எவ்வளவு பெஸ்டாக செலவழிக்க முடியுமோ வீண் செலவுகள் அல்ல இன்னைக்கு ஆசூரா உடைய நாள் செலவழிக்கிற குடும்பத்துக்கு எவ்வளவு செலவழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஆசூரா உடைய தினம் செலவழிக்கு எங்களுக்கு தேய்க்கிறது குறையும் சல்லி முடியும் பார்க்கவான செலவழிங்கிலையும் பறக்கத்து செய்வார் எண்ணியுமிகல்லாகுமி நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே எப்படி ஆசூராவுடைய நோம்பு தாசுவா ஒன்பதாவது தினத்துடைய நோம்பு தாசுவா புடிக்கா ஆசூரா அதுக்கு அடுத்த நாள் பதினோராவது நோம்பு கட்டாயம் வாழ்க்கையில புடிக்கிறதுக்கு நீய்த்து வைக்கிறது மட்டுமல்ல இந்த முகர்றமுடைய மாதம் அமளி மாதத்துல நாங்க நீங்க கழிக்கிறது மட்டுமல்ல வீடுகளுக்கு சொல்லி கொடுங்க மாதம் என்றா என்ன ஆசூராண்டா என்ன தாசூராண்டா இந்த நோம்புடைய சிறப்பு என்ன செலவழிக்கிறது எப்படி சுத்தமாக வச்சு கொள்ளும் வீட்டை ஒவ்வொரு விஷயங்களையும் வீடுகளில் போய்த்து பிள்ளைகளுக்கு மனைவளுக்கு சொல்லிக் கொடுங்க கணிமிக்க அல்லாகவி நல்ல அருமையானவர்களே பல நபிமார்களோட தொடர்புல முன்வைக்கிறது நினைக்கிறேன் வாழ்க்கையில எவ்வளோ நபிமார்களுடைய வாழ்க்கையில இந்த பத்தாவது தினத்துல நலவுகள் நடந்திருந்தாலும் கண்ணியமிக்க நல்லடியார்களே இந்த முஹர்ரமுடைய மாதம் இஸ்லாத்துடைய வரலாற ஒழுக்க கூடிய ஒரு நிகழ்வு நடந்த ஒரு மாதம் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்தை கவலை அடைய செய்த ஒரு மாதம் அந்த மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கு இது முகர் ரமுடைய மாதம் அல்லாஹவி நல்லடி அவர்களே அதுதான் நபிசல்ல அல்லாஹல்ல அவர்களுடைய பரம்பர சோதிக்கப்பட்ட மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம் இந்த மார்க்கம் இயங்குது இந்த தீன் ஈக்கிது இது லேசா எங்கட காலடிக்கு வரல அத மட்டும்ப ஆழும்ாரிகள் பெரிய பெரிய பின்னால இந்த மார்கடிக்கு வந்து சேர்ந்தேன் இந்த மார்க்கனைகளுக்கு ஒரு அமானிதம் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில செய்த தியாகங்களை சுபகானல்லா இந்த முஹர்ரமுடைய மாதம் حضرت حسین رضی ாலும்ச்சனை கிடாது ஆனா அவர்களுடைய தல பிளேட்ல வந்த மாதம் லேசான தியாகம் அல்ல கண்ணியமிக்கவர்களே லேசான ஒரு தியாகம் அல்ல அவர்களுடைய தலை ஒரு தத்துல வைத்து கொண்டு வரப்பட்ட மாத முகரம் அந்த தியாகத்தையும் ஒரு சைட்ல நாங்கள் நினைவு கொள்வோம் இந்த மார்க்கத்துக்கு எங்களுக்கு பெரிய கடமை கிடைக்கு சும்மா விளாட்டா நாங்க எடுத்துக்கொள்ள போனா இந்த மார்க்கத்தை நல்லடி ஆறுகளே ஹசன் ரதி எல்லா அவளுக்கு நஞ்சு ரதி எல்லாம் அவங்க மதியனால வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு கூட்டம் ரொம்ப சுருக்கமா பெரிய நீண்ட வரலாறு சுருக்கமா விளங்கப்படுத்துறது ஈராக் நாட்டிலே கூட்டம் வந்தாஹன் உங்களுக்கு மட்டுமில்ல முழு பரம்பரைக்கும் நாங்க வாழ்க்கை தாருவோம் கண்ணியமிக்க அல்லாக நல்லதாரர்களே அருமையானவர்களே ஹுசைன் ரவி அவன் நம்பினா இவன் எங்களுக்கு நல்ல செய்வாங்கன்னு நம்பினாங்க அதிகமான வந்து சொன்னாங்க எல்லா முடிவு எடுத்தாங்க இல்ல நாங்க வருவோம் ஏன் ஒவ்வொரு நாட்டு மக்களும் அந்த காலத்துல நபிமார்களுடைய குடும்பத்தை வந்து பார்த்துட்டு போனா வேண்டாம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வருவாங்க ரதி அப்துல்லி ஜாப்பர் பாத்திமா ரதி எல்லாம் போல தோற்றமுடைய ஆட்கள் ஏழு பேர் இவர்களை பாக்கிறதுக்காக வேண்டிய பெரிய ஒரு கூட்டம் வருவான் கண்ணியமி நல்லே அருமையானவர்களே முடிவு எடுக்கிறாங்க ஈராக்கு போவோம் என்பதாக பலவிதமான சிறப்புகள் சொல்லப்பட்ட நபிடு சொருக்கத்துல வாலிப்பர்களுடைய தலைவர்கள் அப்படி வர்ணிக்கப்பட்ட சஹாவி கண்ணியமிக் கல்லாகவி நல்லடி யார்களே இவங்க தனியா போக இல்ல பெண்கள் பெரிய பெரிய ஆலிமாக்கள் படைச்சவங்க முழு பரம்பரையும் கூட்டிக் கொண்டு இந்த நேரத்தில் வச்சு அப்துல்ல ஒரு பறவை போல் ஒரு மனிதன் நீங்க ஆகாயத்துல வேண்டிய இடத்துல வாழும் நீங்க வேண்டிய இடத்துல முட்டையிடலும் அவளுக்கு அனுமதிக்கல எல்லாம் தந்திக்கிறான் அனுமதி சொன்னாங்க நான் வாழ்றதாக இருந்தா ஈராக்கு வாழ்ந்து கொள் சுபகாரம் முடிவு எடுத்துட்டு போறார் போகக்கூடிய நதி இந்த நதி கரையோரமாக அப்படியே பிடிச்சு சுத்தி வளர்த்தான் அப்படியே அந்த நேரம் தான் ஏமாற்றப்பட்டு நான் அநியாயம் செய்யப்பட்டு ஒரு சொட்டுாம உருவாகிச்சுன்பலா சோதனைகள் சூழப்பட்ட இடம் இதுதான் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டான் கண்ணியமிக் அல்லாகவி நல்லே இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட நேரம் யுத்தம் செய்வோம் இந்த நேரத்தில் சொன்னாங்க நான் யுத்தம் செய்ய வரல்ல ஆனா யுத்தத்துக்கு கூப்பிட்டா நீங்க யுத்தம் செஞ்சா பின்வாங்கிற ஆளும் நான் இல்ல நான் யுத்தத்துக்கு வருவோம் கண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே கித்தாபில் எழுதுறாங்க யுத்தம் செஞ்சாங்க அதிகமான சகாபா கொலை செய்யப்பட்டாங்க அவங்களுடைய பரம்பரையில குடும்பத்துல மாத்திரம் ஒரே நாள் நாற்பது பொம்புளில் விதவையாகினா களிமா விட்டுப்போம் இந்த மார்க்கமான சொல்லுவோம் பயங்கரமான சோதனை ஒரே நாள்ல நாப்பது விதவ குடும்பத்துல யார் தாங்குவா கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த நேரத்தில் கித்தாபல் எழுதுறாங்க நான் சுருக்கமாக விளங்கப்படுத்துறேன் சரியான கவலை ஹுசைன் ரதில அந்த நேரம் ஹுசைன் ரதிலாடைய மனைவிக்கு பிரசவ நேரம் எப்படி பிரசவ நேரம் ஒரு குழந்தை உண்ட பெடுக்கிறான் அந்த பூமியில குழந்தைய கையில் எடுக்கிறான் அந்த நேரத்துல அந்த காப்பிரளுடைய கூட்டத்தில் கூட்டத்தில இருந்து ஒரு மூதேவி அவன் அப்படியே அடிக்கிறான் அம்பொண்ட அந்த குழந்தையுடைய மேனிய துளர்ச்சி அந்த குழந்தை அந்த இடத்துல அந்த குழந்தை அடக்கம் செஞ்சு இப்ப கலசத்தை போட்டு நான் யுத்தம் செய்யறேன் தனியா கித்தாபில் எழுதுறாங்க ரதி எல்லாம் பக்கத்தில் யாரும் இல்லை யாரும் கிடையாது தனியா நிக்கிறாங்க பெண்கள் மட்டும்தான் நிக்கிறாங்க எப்படி எப்படி நல்ல சோதனை பயங்கரமான சோதனை இந்த நேரத்துல போறாங்க ஆனா வெற்றாறில் போறார் வாரார் வெற்றாறில் போறார் ஏன் அந்த முகம் நபிசல்லாஹு அலைவசல்ல அவர்களுடைய முகம் அதை வெட்டுறதுக்கு மனம் வருவதில்லை காப்பீடுகளுக்கு இந்த நேரத்தில் அந்த இடத்துல என்று செல்லக்கூடியவன் இவன் வந்தான் ஒண்டும் பாக்கல் எடுத்தான் எடுத்து வெட்டித்தான் பேசிட்டான் கழுத்து வெட்டப்பட்ட அந்த இடத்துல ஷகிதாக்கப்படுறான் கண்ணியமிக்க அல்லாஹி நல்லடியார்களே அருமையானவர்களே கழுத்து வெட்டப்பட்டது முதலாவது அவருக்கு செய்யப்பட்ட அநியாயம் களத்தை வெட்டி ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வந்தான் இந்த காலத்துடைய அரசன் எஜித் அந்த முகத்தை பார்த்து கொண்டு எய்கிறான் கழுத்து பார்த்துட்டு சொன்ன எவ்வளவு அழகான ஒரு முகம் எவ்வளவு சௌந்தர்மான ஒரு முகம் எவ்வளவு பிரகாசமான ஒரு முகம் ஈட்டி எடுத்துல குத்தி குத்தி குத்தி கண்ணை அப்படியே மூக்க பாக்கிறார் காதை பார்க்கிறார் அவ்வளவு அநியாயம் கண்ணியமிக் கல்லாவின் நல்லடியார்களே அருமை அருமையானவர்களே ஹர்பலால நடந்த ஆகப்பெரிய துயரமான சம்பவம் பெண்கள் எல்லாரும் அப்படி அடிமப்படுத்தப்பட்டாங்க அவங்களுடைய ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டு ஒரு ஆசை என்ன ஜனாதா என்ன தாய் பாத்திமாவுடைய தலைமாற்ற அடக்கம் செய்யப்படணும் என்ன தாயுடைய தலைமாற்றல் அடக்கம் செய்யப்படணும் ஆனா அடக்கம் செய்ய உடல்ல கர்பல அடக்கம் செய்யப்பட்டுச்சு அவங்களுடைய தலை மாத்திரம் பாத்திமா ரீதியெல்லாம் அவங்க தலைமாட்டல் அடக்கம் செய்யப்பட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்களை போல மனிதர்கள் சகாபாக்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மக்கள் துனியால சொருக்கம் என்று சொன்னாங்க துனியால பெரிய தியாகம் செஞ்சாங்க ஏன் இஸ்லாம் இஸ்லாம் வேற எந்த காரணமும் கிடையாது வேற எந்த நடந்தும் ஒல்ர்பால பூமியில ஷீதாக்கப்பட்ட கர்பாலா என்னத்தையும் இருக்கிறான் கேட்டாங்க கனவுல என்னைய அரசுலாம் சொன்னா என்னுடைய பேரன் ரதியெல்லாம் உனவுடைய ரத்தத்தை பொறக்கிற புறக்கி கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு நீங்க இப்படி கொலை செய்யப்படுவீங்க அவளுக்கு ஆஹிரி சுயாமத்துல சும்மா விட மாட்டோம் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடியார்களே ஏன் இந்த கவலையான விஷயத்த நம்ம ஹரமுடைய மாதம் பேசணும் தெரியுமா நாங்க எல்லாரும் விளங்கி கொள்ளணும் மார்க்கத்துக்காக வேண்டி சும்மா லேசாக எங்கடிக்கு வந்த மார்க்கம் கிடையாது ஆகிட்டு எங்களுக்கு ஒரு தியாகம் இல்ல வாழ்க்கையில் இருபத்தி நாலு அவர்ல ஒரு நேரம் ஏழு நிமிஷம் தொழுக முப்பத்தி அஞ்சு நிமிஷம் குடிக்க இன்னும் தயார் கேட்டா முஸ்லிம் நபி அவர்களுக்கு யாராவது ஓட்டுக்கு இறங்கிடுவோம் சொல்லுவோம் அஞ்சு நேரம் வருஷம் வயது இன்னும் குரான் தெரியா ஆனா சின்னத்துல டிரைவிங் தெரியாதுல கம்ப்யூட்டர் தெரியாது எல்லா விஷயமும் தெரியும் ஆனா தீனுடைய விஷயத்துல ஒன்றும் தெரியாது கேட்டி அந்த காலத்தில் ஓதல்ல மதத்தனமான பதில் இது ஓதறத்துக்கு ஒரு முயற்சி செய்யற தொழுகையுடைய சேர்க்கப்பட்ட மார்க்கம் மட்டும் நினைக்க வாங்க பெரிய தியாகம் உயிர் தியாகம் குடும்ப தியாகம் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியான அருமையானவர்களே முகர் ரமுடைய மாதம் இந்த விஷயத்துக்கு தலை கெடுக்கும் தியாகம் செஞ்சாங்க சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில கிடைச்சி தௌபா செஞ்சு பெரிய நிலைமை அடைஞ்சான சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தான சந்தர்ப்பம் எடுக்கிறது இந்த காலத்தில் சந்தர்ப்பம் கொடுத்தாலும் திருந்த மாட்டான் இவன் திருந்தும் எப்ப தெரியுமா யாரும் கோவிச்சு கொள்ள கோவிச்சாலும் பிரச்சனை கிடையாது ஒரு மனிதன் எப்ப திருந்தாலும் தெரியுமா இந்த காலத்துல வாழக்கூடிய மனிதன் அவனை கொண்டு போய்ல போட்டாதான் தௌபா அப்படி இல்ல கால் ஒன்றை எடுக்கணும் கை ஒன்றை எடுத்தாதான் நோய குடுத்தே கனவுல ஒரு கபரு காட்டப்படுவது கனவுல மவுத்து காட்டப்படுவது கிட்டால வாழார் ஆனாலும் தொழுகை இல்லாம தான் வாழ்க்கையில வாழ்றார் என்ன அல்லாஹி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே எனவே அல்லாஹுக்கு சுபகான பெரிய ஒரு சந்தர்ப்பம் மொஹஹர் தந்திக்கிறான் இதுக்கு போற சரி திருந்துவோம் வாழ்க்கையில் யாரும் துணியாவை திருத்ததே வல்ல உலகத்தை திருத்ததே வல்ல வாழ்க்கையில் எங்களை திருத்துவோம் எவ்வளவு நாள் பேசுவாங்க நினைவைப்பாங்க யார நம்பியும் மௌத்தாகவானம் எங்கள வாழ்க்கை நாங்க தான் வாழும் நாங்க மௌத்தாகி நின்றதுக்காக வேண்டி யாரும் சின்னமைக்க போறாங்களா உலகத்துடைய விஷயத்தை செய்யாமக்க போறாங்களா ஒன்றும் நடக்காது கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லாருகளை எங்கட மௌத்துக்கு பின் அழக குறைஞ்சது அம்ரிபு நூல ஆசிரிய மவுத்து நேரம் கடைசியாக இதோட முடிச்சு கொள்ற மவுத்தா போகக்கூடியா இந்த வசியத்தை ஒவ்வொருத்தரும் அவனோட வாழ்க்கையில வச்சு கொள்ளுவோம் சொன்னாங்க நான் மௌத்தாகினா ஒரு ஒட்டகத்தை அறுத்து ஒருபான் கொடுக்கக்கூடிய அளவு இசுகோ பார் செய்ய கபுரடியில நின்று எனக்காக வேண்டி ஒவ்வ நேரம் அவர் போகும் உள்ளத்தாலே யோசிவோம் என்ன அடிச்சா என்ன கூட்டாளி வந்து நிற்பா சந்தில நாலு பேர் வருவாங்க சொந்த பந்தம் வருவாங்க வருவான் நான் மௌத்தாகினா ஏண்ட கபர் அடியில் ஒரு நாலர் அவர் இச்சுகப்பார் செய்ய வாழ்க்கையில யாரை சம்பாதிச்சுகிறோம் இவ்வளவுதான் கேள்வி அக்கீக்கர் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட மௌத்து மூத்து அமல் செய்யக்கூடிய பாத்தியத்தை அல்லாஹுக்கும் வழங்குவான குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இறுதி முடிவை நல்லாக்கி வச்சிடுவாயாக முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றிடுவாயாக